إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعود بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يذلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريف له ونشهد أن سيدنا ومولانا محمدا أحمد عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وبارك وسلم كما تحب وصر الله عدد ما تحب وصر الله أما بعد كما قال الله تعالى في القرآن الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والذين امنوا اشد حبا لله صدق الله العليم وقال نبينا صلى الله عليه واله وسلم القيس من دل نفسه واعمل لما بعد الموت والعاجز من اسبأ نفسه وهواها وتمنى على الله او كما قال صلى الله عليه وسلم سيلو प्रशंसा من لو ماوا PartialEq பரிபோஷணே கரண் ஊ அத்ஷ்ட ஊ சர்வலதாரி அல்லாஹசு தால தங்க தலாத் நமக்கு கருணாவத தலா நமக்கு சாந்தியத அபகே பட்டத் ஊரத் மொஹம்மது முஸ்தபா சல்லாஹி வசல்லுமான ஜீவிகமே கரபு குட்டு சஹாபாவத அப்பட அபிபன அனுமனவாதீவி اللَّهَكُ سُبْحَانَهُ وَ تَعَلَى مُنَمُنَ وِشْيَنْ اپن جیویتے عید کردن نا لکھ ستیاتی بنواتا سمپورن وشین تحنام کرتی بنواتا ایبنی زیوال سمپورن وشین ما اپن جیویتے عید کردن نا لکھ مطمئن مماحة تا فسو عبالات تا وصیت کردن نا دورون یہ تخوضر نمی دیئی چین رب العزت اللَّهَكُ سُبْحَانَهُ و تَعَلَى اوہو یہ تو ඔහුට මරණයක් ඕහුට නැතිවීමක් නැත සයිනෝ හය්යුන් ලා යමු අල්ලාහ කු සුබ්හානහු වතාලා නියත වශයෙන්ම ජීවමානයි ඔහු විතරයි ආරම්භයේ කෙසේ තනියෙන් සිටියාද ඒ වගේම මේ ලෝකයේ අවසානයේදී අල්ලාහ කු සුබ්හානහු වතාලා විතරයි තනියෙන්ම ඉන්නේ යන්නේ ගෞරවනීය සහෝදරනි වැඩි හිටියනි මේ ලෝකයේ කියලා ආරම්භයේ කිසිම දෙයක් තිබෙන්නේ නැහැ ඒ වගේම මේ මිනිස්සුන් මේ මලක් වරුන් මේ නබි වරුන් એવાગયન મેં આહસ હતા મેં પોલો હતા મેં કિસીમ દેયક મેં લોકે તીડુ નહ અલ્લાહ હુ સુબહાન વ તઆલા વિદરાય ઓહ તનિયન મે હિતિયા ઇન પાસુ અલ્લાહ હુ સુબહાન વ તઆલા ઓહ કે કેમત પરદિ અલ્લાહ હુ સુબહાન વ તઆલા ઓહ કે સિતી મે પરદ મે લોકે અલ્લાહ હુ સુબહાન વ તઆલા મવન્નાતા સિતવા પાસુવા મે લોકે અલ્લાહ હુ સુબહાન વ તઆલા નોયકુત નવી મવન્નાતા હિતવા ઇસિંગુત અલ્લાહ હુ સુબહાન વ તઆલા હિતા ઉસન નરીમા કશિય மே மனுஷ அந்நே அராஜு அல்ல விஷய வச்சனை பாவிச்சி اللہ حب سبحانہ و تعالی میں وگئے کمیں آرم بیدی میں لوگی اللہ حتی کرے اللہ قرآن میں کئے پوسم سر قل من علیہ فان ویبقہ وجہ ربک زل جلال یال خرا انتی میں کہ اللہ حب سبحانہ و تعالی حمد یاقمن اترم نتی کر اللہ اللہ حب سبحانہ و تعالی بے ترمج انتیں اللہ حب سبحانہ و تعالی کسے آرم بہن ٹانیوم حتیاد ہے پسوات میں منوسیاں میں ملو گشوے میں அல்லாஹ் குசுபஹானாஹு வதஆலா நதிகரல்ல ஒஹு விசராய் தலியின் மின் நடக்கல்ல மே அவஸ்தாவ அல்லாஹ் குசுபஹானாஹு வதஆலா மே மனுஷ்யாட்ட உமகடத அல்லாஹ் ஜிலேத் நே அல்லாஹ் மனுஷ்யாங்க மவண்ணடேன அவஸ்தாவேதி அல்லாஹ் மலக்கர்ன் தக்குவா வ இல கல ரப்பக லல் மலாயிகத்தி இன்னி ஜாயிலன் ஃபில் அர்ல் கலிஃபா அஹு மலக்கர்னி மம மாகே மனுஷ்யாவ மே லோகேட மம் மனுஷ்யே பபி கரன்னடேனவா مجھے منتری کے لئے کو منبھی کرنے تھے کہ اللہ سبحانہ و سآلہ اے ملق ورن تا مشہور ہے ملق ورن تا دننے ہوا اے عوستہ ویدی ملق ورن کی ہوا یا اللہ لے وغورونا لو کے فتنہ و اعتکرن اے وگے میں اکین اکین اکین اگران نارو منوشیان و دو باتکرن تا انہی قول انی یعلم ما لا تعلمون اے عوستہ ویدی اللہ سبحانہ و سآلہ کی ہوا ملق ورن تا ابلاثت ودا حم அல்ல மலன் அஹானிபிட்ட அஹுவ பிரசன் அல்ல சுலா அல்ல ඒ වගේම මේ මිනිස් සංහතියවත් අල්ලාහ් කො සුබ්හානහු වතාලා මේ ලෝකේට පත් කරලා තියන්නේ මේකට තමයි. දරණේ සහෝදරනේ වැඩි හිටියනේ මේ මිනිස්යා මේ ලෝකේට කුමකටද මවුලු ලැබලා තියන්නේ? මේ ලෝකේ අල්ලාහ මේ මිනිස් සංහතියව මොන අරමුණක් සඳහාද මවුලා අපි බෙන්නේ? අල්ලාහ පවසන කුරානයේ එක ප්‍රශ්නයක් අහනවා අෆහසිබුතුම් අන්නා මා ഖලක්නාකුම් අදෆව් වන්නකුම් ඉලෛනා ලා තුර්ජාඋන් منوسیان ستاغن چتنوا دا اپن منوسیان و می لوکے نکرونے مواسی بنوا یلویں تبا دا اون نوات موابتا حری اند دکیل ستاغن ستنوا دا اللہ پرشد قرآن کے پشنی اقنوا تنوا دارون سوودر نے اجتیانی می لوکے تا مونو لبو سام نذیم اقن نیت وشین ما اللہ فا سبحانہ و سعالا وگه ہمو اند مصد دولا அல்லோகே அல்ல அல்ல அல்ல அல்ல அஹே சக்திய பிலிபந்தோக்கே தமய பிலிபந்த அல்ல நோய குரான அல்ல قل اللهم مالك الملك توت الملك من تشاء وتنزيء الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير انك على كل شيء قدير تولج الليل في النهار وتولج النهار في الليل الله سبحانه وتعالى قوصلنا ඒ නබිතුමියව පවසන්න සෑම පාලකයන්ගෙන්ම ලොකුම පාලකයා ಅಲ್ಲාහ කො සුබ්හානහු වතාලා ඔහු කැමැති වූ කතියට පාලනය ලබා දෙනවා අකමැති වූ කතියගෙන් පාලනය ගලවලා ගන්නවා ඇයි ಅಲ್ಲාහ කො සුබ්හානහු වතාලා තන්දිල් මුල්ක මිම්මන් තෂාකිලා පාවිච්චි කරලා තියෙන්නේ සාමාන්‍ය পদවිය পদවිවල ඉන්න කට්ටියට ඒගොල්ලන්ට නැවත ඒ পদ위에 ඉඳන් ආයත් හැරිලා එන්නට ඉඩ දෙන්නේ නැහැලු මේ পদවිවල ඉන්න කට්ටියට තවත් ඒක ඒගොල්ලන් உத்சாத்தரல்ல என்னடமே ஆசாவே அல்ல பாவச்சுரன்னே தந்தியா க்மதி உணத் நத்த அப்போ தசா அண்ணல்ப தும் அலா ආතින්නම් වැස්ස වස්සනවා පසුව පොළව දබා කරලා මේ පොළව තුලින් නොයකු දාන්්‍ය වර්ගයන් එලි කරනවා ඒ ධාන්‍ය මිනිස්සයා කනවා ඒක لے වශයෙන් අල්ලාහක් සුභානාවතාලා පත් කරලා ඒ තුලින් අල්ලාහක් සුභානාවතාලා නොයකු දෙවලාති කරනවා ගෞරවණීය සහෝදරනේ වැඩි හිටියේනි මේ ලෝකේ හැම දෙයක්ම කරන්නේ අල්ලාහක් සුභානාවතාලා මේ මානව විකතන හා සම්බන්ධව අල්ලාහ පරිශුද්ධ කුරානයේ කිය අල්ලාහ කියල දිනවා අල් අතා අලල් ඉන්සානි හයින්ුන් මිනල් දහරි ලම් යකුන් සයයන් මස්කුරා මේ මිනිස්යාගේ ආරම්භය எக் நமக்கு அண்ணி எது வசூரி தான் மனுஷியே ஆரம்பிச்சி மனுஷியாக நமக்கிய நடைபெற வசுவ அல்ல பசுவே கலையன் பத்தர்ல பசுவமு மசிய மார்கு ஏ கட்டுவன் பத்தர்ல பசுவ ஏத உடிங்ல மாத்தி ஆலமுல்ல அல்லபானுவாம்பி தமிழ் அல்ல மனுஷிய பிரியட் கல்ல அல்ல அந்த மனுஷமே ஜீவி பில்குள் கருவர் நமக்கு அல்ல மனுஷியூ அயா அல்லா சகோதரிகிவி அல்ல மனுஷே வீலத்திய வசன் பரிபால பரி போஷே கரண்ளதாரி அல்லாஹசு மதக்கே ஜீவத் அல்லாஹ் நோனே சகோதரோ அது மனுஷராஜ பத் நோ அது மனுஷிய விசின் கருணாத்ம அது பராஜய பத்வே நோத்து தமங்கே சித்த ஏ சித்த பாரசு அது மனுஷடம மோனே மெலிதிக ஜீவின் மனுஷ தமங்க ஜ அட்மிவ மானேஜர் எம்ப்ளாயி கெனைவ அல்ல அல்லமனாய் சகோதரர்களே ஒவ்வொரு நொடியையும் அல்லாஹு எதிர்பார்க்கிறார் மனிதன் ஒவ்வொரு மூச்சும் ஒவ்வொரு செயல்பாடும் ஒவ்வொரு அமலும் அல்லாஹோட இணையனும் என்றை தன் அல்ல எதிர்பார்க்கிறார் மனிதனுக்கு உலகத்துடைய வாழ்க்கையை அல்லாஹ் அமைக்க பட்டியல வேண்டித்தான் அந்த மனிதனும் அழிஞ்சே போயிட்டுவான் ஆனா மனிதன் மாறாக தன்னுடைய உள்ளத்த அலங்காரம் பண்ணி கொண்டான் என்று சிறந்த தன்னுடைய உள்ளத மனிதன் சீராக்கி கொண்டான் என்று தான் மனிதனுக்கு உண்மையான வெற்றி மாறாத கண்ணியமான பெரிய சகோதரே மனிதனுடைய சிந்தனை உலகத்துடைய வாழ்க்கையை சம்பாதிக்கிறதுக்கு அல்ல இந்த வானம் இந்த பூமி இந்த சூரியன் இந்த சந்திரன் வானம் மலைகள் அனைத்தையும் அல்லாஹ் மனிதனுக்கு உண்டாக்கி இருக்கிறது அல்லாஹி ல வாழ்றதுக்கு அல்லாஹுக்காக வேண்டிய அர்ப்பணிக்கிறதுக்கு மாறாத மனிதன் வானம் பூமி இந்த உலகத்துடைய அனைத்து அமைப்புகளையும் மனிதன் இன்றைக்கு உலகத்துக்கு அர்ப்பணித்துக் உலகத்துடைய வாழ்க்கைக்காக நீ அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார் மேலான பெரியவர்களே சகோதரர்களே இதுக்காகவே நீ மனிதனுடைய வாழ்க்கை தரப்பட்டதல்ல மனிதனுடைய வாழ்க்கை கொடுக்கப்பட்ட இது ஒவ்வொரு நொடியிலையும் அல்லாஹத்தோட வாழணும் அல்லாஹ சிந்தனையோட வாழணும் அந்த மவுத்துடைய சிந்தனை மட்டுமல்ல எங்களுடைய நோக்கம் மீட்டோனும் எங்களுடைய அனைத்து விஷயங்களும் மீட்டோனும் நான் அந்த மேலான ஜன்னத்தை போயிட்டு அடைய வர காட்டிலில் சிந்தனைகள் மாறோணும் நோக்கம் மவுத்து முட்டும் அமைப்பு அடைய முட்டும் என்னுடைய நோக்கம் சீராக என்னுடைய தொடர்பு அல்லாஹோட ஆகி எனக்கு மேலான பெரியோர்களே சகோதரர்களே அந்த மேலான ஜன்னத்த மனிதன் நோக்கமா வச்சு உலகத்துல வாழக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக சத்தியமாக ஒவ்வொரு நொடியிலையும் ஒவ்வொரு நேரத்திலையும் அந்த மனிதனுடைய உள்ளத்துல அல்லாவுடைய அன்பு மாத்திரம் தான் மாறாக மனிதன் உலகத்துடைய அமைப்புகளுக்காக வேண்டி உலகத்துடைய விஷயங்களுக்காக வேண்டி தன்னை தானே அர்ப்பணிச்சு கொண்டா என்று சிறண்டா அது தான் பெரிய நஷ்டத்துல போயிட்டு வந்துடும் உலகத்துடைய அமைப்புல உலகத்துடைய விஷயங்கள்ல இன்பத்தை தேட பார்க்கிறான் இன்றைக்கு உலகத்துல மனிதன் நிம்மதியை தேட பார்க்கிறான் ஆனா அது அனைத்தும் சொமையா தான் வந்து முடியுது மனிதன் ஒரு சொமையில ஈக்கிறான் ஒரு கஷ்டத்தில் ஈர்க்கிறான் வெற்றி பெறதுக்காக வேண்டி விமோசனம் கிடைக்கணும் என்றதுக்காக வேண்டி உலகத்துல இன்னொரு விஷயத்துக்கு கை வைக்கிறான் அதுவும் மனிதனுக்கு சுமையா தான் வந்து முடியுது அந்த சுமையில மீளதுக்காக வேண்டி மனிதன் உலகத்துல இன்னொரு விஷயத்துக்காக வேண்டி கைய வைக்க பார்க்கிறான் இன்னொரு விஷயத்துல உலகத்துல முயற்சி செய்றான் அதுவும் மனிதனுக்கு சுமையாத்தான் வந்து முடியுது இன்றைக்கு மனிதனுக்கு ஏகப்பட்ட சுமைகள் சேர்ந்து தன்னுடைய உள்ளம் உலகத்தின் பக்கமே ஆவிட்டு நினைச்சு மேலான பெரியவர்களே சகோதரர்களே ஒரு முக்மி நின்றா எப்படியா பட்டவர் அவருக்கு உலகத்துல இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் லாபம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் ஒரே நிலமில உள்ளம் நீக்கும் அவர்த உள்ளம் ஒரே நிலைமையில நாடும் எப்படி இது அல்லா கிட்டேந்து வந்த ஒரு விஷயம் சந்தோஷமா இருக்கலாம் சுக்கமாய்க்கலாம் லாபமாய்க்கலாம் நஷ்டமாயிக்கலாம் அவம் ஒரே நிலைமையில நீக்கும் இது அல்லாஹேனு வந்த ஒரு விஷயம் இதற்கு மாறாத மனிதன் நினைச்சு கொண்டு அமைப்புகளும் அது யாராலையும் தடுக்க முடியாது உலகத்துடைய எல்லாத்துடையும் ஆசை நான் நல்ல வாழணும் கடன் இல்லாம வாழும் நான் நல்ல லக்சரிமன்ற எல்லாத்துடையும் ஆசை எல்லாத்துடையும் எதிர்பார்ப்பு எல்லாத்துடைய ஏக்கம் ஆனா உலகத்தில் அது நடக்கிறது அல்ல மனிதன் ஏதோ ஒரு மனிதன் ஏதோ ஒரு முயற்சிகளை செஞ்சு செஞ்சு தன்னுடைய வாழ்க்கையை நஷ்டத்துல போட்டுக் கொண்டிருக்கிறான் யாரு இன்பமா பெறுறவங்க யாரு தன்னுடைய வாழ்க்கையை இன்பமாக்கொள்றவங்க யாரு கஷ்டம் வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் உலகத்துடைய அமைப்புல ஒரே நிலைமையிலுடைய உள்ளத்தை அல்லஹ்கிட்ட மட்டும் பாரம் கொடுத்தவர் அவர் மாத்திரம்தான் உலகத்தை இன்பமாயிருக்கிறார் கொண்டே இருக்கிறார்கள் பெரியவர்களே சகோதரர்களே ஐதான் அல்லாஹ் பரவாயில்ல ஒரு கேள்வியை கேட்கிறான் மனிதர்களே உங்களையே படைத்து பரிபாலித்து உங்களைய செம்மை படிக்கிறது உங்களை படைத்து உங்களை செம்மை படுத்தி உங்களுக்கு உண்டான அனைத்து ஏற்பாடுகளையும் சேர்த்து உங்களுக்கு எந்த தோற்றத்தை நீங்க வச்சா அழகீங்களோ அப்படியா பற்ற தோற்றத்துல உண்டாக்கின அல்லாஹுடைய ஞாபகத்தை விட்டு முடிவு செய்ய வேண்டி சின்ன இன்பங்களுக்காக போட்டுக் கொண்டிருக்கிறார் எப்படி புரோகிராம் பண்ணிக்கிறார் என்ன தலைக்கீழன் எந்த முறையில நாடினாலும் மனிதன்ட வாழ்க்கை இப்படித்தான் அமையப்பட்டு சென்ற அல்லாஹ்ல செல்லி முடிச்சுட்டான் ஏன் செஞ்சவன் அவன் தானே மனிதனை உண்டாக்கினவன் அவன் மனிதனுக்கு உணர்ச்சிகளை கொடுத்தவன் அவன் மனிதர்களை காலம் காலமாக நேரத்துக்கு நேரம் உண்டாக்குறவன் அவன் அவனுக்கு தெரியும் மனிதனுடைய உள்ளத்தை நாங்கள் எப்படி வெற்றிக்கிறோம் புரோகிராம் அல்லாஹ்ல செல்லி முடிச்சுட்டான் மனிதனுடைய முழு புரோகிராமும் இப்படிதான் நாங்கள் அவனை இப்படிதான் ப்ரோக்ராம் பண்ணி உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறோம் வாது போலு ஒரு வீண் போலீனா ஒரு அலங்காரத்தை போல பெருமைச்சு கொள்வாங்க சொத்து செல்வங்களை தன்னுடைய பிள்ளை குட்டிகளை வளர்க்கிற விஷயத்திலையும் பெருமை அடிச்சு கொள்வாங்க வாழ்க்கை என்பதாக அல்லாஹ்ல செல்லி முடிச்சிட்டாங்க இந்த ஆயத்துக்குண்டான விளக்கத்தை எழுதுறாங்க இந்த ஆயத்துக்குண்டான விளக்கம் செல்றாங்க மனிதனுடைய வாழ்க்கைய மனிதனுடைய லைஃப்ப அல்லாஹ் எப்படி கட்டம் கட்டமாக சொல்லி காத்திருக்கிறான் எவ்வளவு நுணுக்கமான முறையில சொல்லி காத்திருக்கிறான் அல்லா முதலாவதாக அல்லாஹ் செல்லக்கூடிய கட்டம் லைஃப் விளாட்டுடைய கட்டம் எது என்பதாக அல்லாஹ் குரான்ல செல்லாம் இப்போ ஒரு குழந்தை குரந்தத்துல அஞ்சு வயசு ஆறு வயசு மிக்கக்கூடிய காலம் இது லாய்புடைய காலம் அல்லாஹ் மனிதனுடைய செல்லக்கூடிய முதலாவது கட்டம் லாய்ப்புடைய கட்டம் விளையாட்டுடைய கட்டம் ஒரு குழந்தை காட்டணும் அந்த வயசு மட்டும் இருக்கக்கூடிய காலம் அல்ல மனிதனுடைய மனிதனுடைய சட்டம் செகண்ட் ஸ்டேஜ் அல்லா செல்லான் மீன் விரைத்துடைய காலம் இப்ப ஒரு குழந்தை பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு மட்டும் விற்கக்கூடிய காலம் ஒரு ஆண் ஆயிக்கலாம் பெண் ஆயிக்கலாம் லகோ மீன் விரைத்துடைய காலம் எப்படி சின்ன பிள்ளைகளை பார்த்தோம் என்றும் விளையாடணும் என்று ஆசைக்கும் பார்க்கணும் என்று ஆசைக்கும் இப்படி ஒவ்வொரு விதமான ஆசைகள் அமைப்பு விளையாடணும் கழியும் இது அல்லாஹ் மனிதனுடைய செல்லக்கூடிய இரண்டாவது ஸ்டேஜ் ஓ லகு வீண் விதையுடைய காலம் அதற்கு பின்னால் அல்லாஹ் மனிதனுடைய செல்றான் ஒரு வீணா அலங்காரத்துடைய காலம் இப்ப ஒரு ஆண் ஒரு பெண் பதினாலு வயசு பதினஞ்சு வயசு தன்னுடைய பருவ வயசு அடைகிறாங்க பதினஞ்சு வயசு பதினாறு வயசுல இருந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நாற்பது வயசு மட்டும் வாலிபம் என்பதாக உள்ள மக்கள் விளம்பரப்படுத்துறாங்க பதினஞ்சு வயசு பதினாறு வயசுல இருந்து வாலிபம் பறக்குது அல்லாஹ் செல்றான் மூணாவது கட்டம் எப்படி ஒரு வாலிபரை பார்த்தோம் என்றா கண்ணாடி முன்னிச்சி ஒரு போட கொண்டே வருவார் கொண்டக்கு ஜெயில் போட்டுக் கொள்வாரு கம்மல் உண்டை கூட்டிக் கொள்ளுவரு மாலையை போட்டுக் கொள்வாரு கையில பிரேக்லெட் உண்டை ரோட்டோட தேய்ச்சி கொண்டு போற மாதிரி விடுப்பாரு அப்படியே டிஷர்ட் எல்லாம் யூஸ் பண்ணோனுமா பெர்ஃபியம் யூஸ் பண்ணணுமா என்னென்ன அமைப்புகள்ல யூஸ் பண்ணுமோ அதெல்லாம் யூஸ் பண்ணி தனக்கு தானே அலங்காரம் உண்டாக்கி கொள்வாங்க அல்லாஹ் மனிதனுடைய செல்லக்கூடிய மூணாவது கட்டம் வசீனா அலங்காரத்துடைய கட்டம் இப்ப வாலிபம் முடிஞ்சு ஆண் பெண் அவங்க திருமணம் உண்டுக்கு வாராங்க இருபத்தி அஞ்சு வயசு இருபத்தி ஆறு வயசு அல்லது முப்பது வயசு திருமணம் கொண்டு முடிக்கிறாங்க அதற்கு பின்னால அவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க அவருடைய பிள்ளைகள் எல்லாம் பெருசாவது இப்ப நாப்பத்தஞ்சு வயசு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு அறுபது வயசாவது அல்லாஹ் செல்றான் பெருமை அடிப்பாங்க சொத்து செல்வங்களை சேர்க்கிற விஷயத்திலேயே தன்னுடைய பிள்ளை குட்டிகளை வளர்க்குற விஷயத்திலேயே இப்ப ஐம்பத்தஞ்சு வயசு அறுபது வயசாகி ஒரு கெட் டுகெதர் ஒன்று வைப்பாரு கெட் டுகெதர் அல்லது இவர்டோட அல்லது இவரது அயல் வீட்டார்களோட அல்லது இவர்தி ஒருத்தரை கூப்பிட்டு காலுக்கு மேல காலை போட்டு செல்வாரு என்று ஒரு மகன் கேட்வேல படிக்கிறான் ஏன் ஒரு மகன் ஆஸ்திரேலியா செட்டில் ஆகியிருக்கிறா எனக்கு இப்பதான் பஜார்ல நாலு கடை அப்படி நான் எடுத்திருக்கிறேன் இப்பதான் நான் புதுசா ஒரு கார வந்து எடுத்திருக்கிறேன் இப்பதான் என் வீட்டை அஞ்சு கட்டுக்கு கெட்டி கொண்டிருக்கிறேன் மத்தவர் செல்வாரு எந்த மவனியமுக்கு தான் போட்டிருக்கிறேன் நான் அந்த இன்சி புதுசா ஒரு இங்கிலீஷ் ஸ்கூல் அதுக்குதான் நான் சேர்த்திருக்கிறேன் என்னொரு மகளும் அமெரிக்கால செட்டில் ஆகுறதுக்கு தான் அதே மாதிரி நானும் இப்பதான் புதுசா ரெண்டு கடைகள் எடுத்திருக்கிறேன் எனக்கு ஒரு புதுக்குறிகா இது நிச்சயமாக உலகத்துடைய வாழ்க்கை என்றது மனிதனை ஏமாற்றக்கூடிய வாழ்க்கையை அன்றி வேறொண்டும் இதுகளை பார்த்து ஏமாந்துடவான அரக்கமா செல்றான் ஏற்பாடு செஞ்சவன் உலகத்துல இன்பங்களை தந்தவன் சந்தர்ப்பங்களை உண்டாக்கினவன் அவனே செல்றான் உங்களுக்கு நாங்க இப்படித்தான் ப்ரோக்ராம் பண்ணிக்கிறோம் அதற்கு பின்னால வீண் வியத்துடைய காலம் அதுக்கு பின்னால ஸ்கூல் போற காலம் பசங்க அதுக்கு பின்னால கல்யாணம் முடிச்சீங்க சொத்து செல்வங்களை சம்பாதிச்சிங்க பெரிய அமைப்புல வாழ்ந்துட்டீங்க கடைசிக்கு இந்த ஏமாத்தக்கூடிய வாழ்க்கையாடி வேறொன்னும் இல்ல இதுகளை பார்த்து நீங்க ஏமாந்துடுவானாம் அல்ல அரச வேற எடுத்து உலகத்துடைய வாழ்க்கை இது ஆக பொறுமதியான வாழ்க்கை இது ஆக முக்கியமான ஒரு வாழ்க்கை கணிதகுறை மேலான பெரியவர்களே சகோதரர்களே எங்களுடைய ஒவ்வொரு மூச்சும் ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு நேரமும் அமலா இருந்தாலும் சரி சேலா இருந்தாலும் சரி ஒவ்வொரு மூச்சா இருந்தாலும் சரி அல்லாஹ அன்போட கலக்கப்படுவனும் அல்லஹ அன்போட செய்யப்படுவனும் அல்லாஹ அன்போட செய்ய பட்டி செலண்டா நிச்சயமாக சத்தியமாக அந்த மனிதன் உண்மையான நிம்மதியை காணுவான் உண்மையான வெற்றிய மனிதன் உணர்வான் மாறாக உலகத்துல நாங்க எங்கட வாழ்க்கையில தான் மாறுவோம் நாங்க எங்கட போக்களை தான் போவோம் அமைப்புக்காக வேண்டி ஏமாறாம மனோ இச்சைகளை அடக்கி யாரு மவுத்துக்கு பின்னால் அழிக்கக்கூடிய வாழ்க்கை அந்த ஸ்வரத்தை போயிட்டு அடைய முட்டும் யாரு சம்பாதிக்கிறாரோ அவர்தான் உண்மையான புத்திசாலி என்று சொன்னாங்க இன்றைக்கு எங்களுடைய பார்வையில உலகம் சுருக்கமா இருந்தாலும் விளங்குது அது இந்த வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை போலிசார் யார் என்று சொல்லி மனம் போன பிரகாரம் போவார் எல்லாம் பண்ணிட்டு எல்லாம் கூத்தையும் போட்டுட்டு நல்லா உலகத்தை சொல்லியா லைஃப் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு கடைசிக்கு நம்பிக்கை வைக்கிறவர் இருக்கிறாரு இவர் தான் மடேல் என்பதாக சின்ன ரசூசல்ல எல்லாம் கூத்தையும் நல்லா போட்டுட்டு நல்லா தின்னவே நீ எல்லாத்தையும் திண்டுட்டு நல்லா வட்டிய புலுகிட்டு நல்லா மத்த மத்த அமைப்புல எல்லாம் தரலதா தான் எல்லா விஷயங்களையும் செஞ்சுட்டு கடைசிக்கு ஐம்பத்தஞ்சு வயசு அறுபது வயசு நோய் வரப்போக்கா அல்லா பாதுகாப்பான பெரியவர்களே சகோதரர்களே இதுக்காக வேண்டி தரப்பட்ட வாழ்க்கை அல்ல உலகத்துடைய வாழ்க்கையில அல்லாஹ் உண்டாக்கிக்கிறது ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிஷத்தையும் அல்லாஹுடைய அன்புல கழிக்கிறதுக்கு மாத்திரம்தான் அதுக்கு தான் உலகத்துடைய சந்தர்ப்பம் உலகத்துடைய சந்தர்ப்பம் முடிஞ்சென்று வேற சந்தர்ப்பம் இல்ல உலகம் அற்பம் உலகம் துன்பமானது உலகம் கேவலமானது இந்த வாழ்க்கை பொய்யான வாழ்க்கை என்று சொல்லி விளங்குவான் விளங்குவான் முழு உலக வாழ்க்கையும் பொய்யானது அப்படியே அந்த டைம்ல மனிதன் விளங்குவான் உலகத்துடைய வாழ்க்கை பொய்ய என்று சொல்லி ஆனா ரெண்டு உணர்வுகளையும் எந்த பிரயோஜனமும் கிடைக்காது அந்த உணர்ந்து சந்தர்ப்பம் அதற்கு முன்னால உலகத்துடைய சந்தர்ப்பம் தான் மனிதனுக்கு வரப்பட்டு அந்த சந்தர்ப்பத்துல சம்பூர்ணமான முசல மனிதன் உணர்வனும் எனவே அல்லாஹப்பு சுபான ஊசலவுடைய அன்புல சம்பூர்மான மனிதன் கிடைக்கிறதுக்கு அல்லாஹப்பு சுபஹான ஊத்தலா தோப்பிச்சாக قل الحمد لله رب العالمين